ஐந்து நேர தொழுகைகளை பேனட்டும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் நபி அவர்களுக்கு நேரான வழிமுறைகளை கடமையாக்கி உள்ளான் நிச்சயமாக இவைகளும் நேரான வழிமுறைகளில் உள்ளவைகளே தொழுகைக்கு வர தன் வீட்டில் தொழுதவர் போல் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுதால் உங்கள் நபி வழிமுறையை விட்டவர்கள் உங்கள் நபி வழிமுறையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் வழி தவறியவர்கள் நபி செல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகத்தனம் தெளிவாக அறியப்பட்ட நயவஞ்சகரை தவிர வேறு எவரும் தொழுகைக்கு எங்கள் காலத்தில் நடக்க இயலாத நிலையில் இருப்பவர் கூட இரண்டு மனிதர்களின் தோள்களை பிடித்தவராக கொண்டு வரப்பட்டு முதல் வரிசையில் நிறுத்தப்படுவார் என்ற நிலை இருந்தது முஸ்லிம் லீங்க ஆறு ஐந்து மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் நேரான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நேரான வழிமுறைகளில் ஒன்றாக வாங்கிக் கூறப்படும் பள்ளிவாசலில் தொழுவதும் இருந்தது என்று உள்ளது